நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமீழும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தேங்காய்ப்பூர்ண வெள்ள கொழுக்கட்டி செய்ய தேவையான பொருட்கள் பதப்படுத்தி அரிசி மாவு ஒரு கப் தேங்காய் துருவல் முக்கால் கப் வெல்லம் அரைக்கப்புக்கு மேல் சிறிதளவு கூட எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் உப்பு சிறிதளவு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல அரிசி ஒரு கப் அரிசியை வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது தண்ணி எடுத்துட்டு கிளாத்தில் போட்டுட்டு அதை நல்லா நழிலே காய வச்சுட்டு அது கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இல்லை மிக்சியில் கூட அரைச்சி ஜலிச்சிக்கலாம் ஜலிச்சு எடுத்துட்டு அந்த அரிசி மாவில் தண்ணி கலந்துவோம் தண்ணி கலந்துட்டு உப்பு கொஞ்சம் கலந்துட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதை இந்த அரிசி மாவு வந்து நல்லா கலரணும் நல்லா கலறிட்டு அது ஒரு ஒட்டாத பதம் வரும் அந்த பதம் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டு பூர்ணம் ரெடி பண்ணிப்போம் பூர்ணத்துக்கு வந்து வெல்லம் ஸ்டவ் பொடியை பொடி பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த வெள்ளத்தை போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் பாகு காசு வேண்டாம் கொதிக்க வச்சா போகும் கொதிக்க வச்சு அதை அந்த கொதி நல்ல கரைஞ்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துப்போம் வடிகட்டி எடுத்துட்டு ஸ்டவ் பாத்திரம் ஒரு வானல் வச்சு அந்த வானலில் இந்த வெள்ளை கரைசல் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு அதில் தேங்காய் துருவலை போட்டு நல்லா கலருவோம் ஏலக்காய் பொடியும் கலந்துருவோம் அது கொஞ்சம் அந்த பூர்ணம் பதத்துக்கு வந்த உடனே இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு எடுத்து வச்சுருக்கோம் அரிசி மாவு வேக வச்சு அதை எடுத்து அதை உருட்டி அது கொஞ்சம் தட்டி அதுக்குள்ளே நடுவில் இதை வச்சுருவோம் பூர்ணத்தை வச்சு நல்ல மறுபடியும் கொழுக்கட்டை ஷேப்க்கு வந்து பிடிச்சிட்டு ஸ்டவத்தை வச்சு இட்லி பாத்திரம் வச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வைப்போம் தண்ணி கொதித்ததும் அந்த மேலே இட்லி பாத்திரத்துக்கு மேலே அந்த ஸ்டீமர் இந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சுட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஆவிலே வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பாப்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தேங்காய் பூர்ணம் வெள்ளை தயார் இதே மாதிரி நீங்க வேற ஏதாவது பூர்ணம் வச்சு கூட வெள்ள தேங்காய் பூர்ணத்துக்கு முதல்ல நம்ம வந்து சில எள்ளு கூட இந்த வெள்ளத்தோட எள்ளு வறுத்து பொடி பண்ணி அதையும் கலந்து செய்யலாம் இல்ல வருத்துட்டு அப்படியும் செய்யலாம் பிடி பண்ணாம வெள்ளத்து எள்ளு அப்படியே கலந்தும் செய்யலாம் வேற ஏதாவது இந்த கடலை பருப்பு வேக வச்சு அதை பற வேஸ்ட் ஆக்கிட்டும் அதையும் வெள்ளத்துல கலந்து அதிகம் பூர்ணமா வச்சு செய்யலாம் நம்ம இஷ்டம்தான் நமக்கு என்ன பிடிக்குமோ நம்ம வீட்டுல குழந்தைங்க என்ன விரும்பி சாப்பிடுறாங்களோ அதை வச்சு செஞ்சு ஓகே இது எல்லாருக்கும் பிடிக்கும் சாஃப்டாவும் வரும் எப்படி செஞ்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்